ஒன்பது அவர்களிடம் ஒரு சக்களுக்கு உண்டு அவர்களிடம் நான் என் கணவர் எனக்கு கொடுத்த ஒன்றை கொடுத்ததாக கூறிக்கொள்வது என் மீது குற்றமாக என்று கேட்டார் அதற்கு நபிஹ அணைகளை தனக்கு கொடுக்கப்படாததை கொடுத்ததாக கூறும் ஒருவர் பொய்யான இரண்டு ஆடைகளை அணிந்தவர் போலாவார் என்று நபி சல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம்